நபிசல்லும் அனைக்சல்லம் அவர்கள் தமது வாகனத்தின் மீது அமர்ந்து அது செல்லுகின்ற திசையை நோக்கி தொழுபவர்களாக இருந்தார்கள் கடமையான தொழுகையைத் தொடு ஆடினால் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி கிப்லாபை முன்னோக்கி தோழுவார்கள்